வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓராவது செய்தி சேவை மார்ச் நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் இருபதாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளிறுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் சென்னை விமான நிலையத்திற்கு ஏழு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் ஆர்வலர் முகிலன் காணாமல் போன வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதை அடுத்து இது தொடர்பான விசாரணை தொடங்கியுள்ளது மூன்று நாள் பயணமாக நேற்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கோவை வந்து சேர்ந்தார் பல்வேறு சம்பவங்களில் உயிரிழந்த பதினைந்து பேரின் குடும்பங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அறுபதாயிரம் ஆசிரியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படும் என அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கிண்ணஸ் சாதனை முயற்சியாக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பத்மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர் நடேசர் கவுட்டுவம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏழாயிரத்தி நூற்றி கலைஞர்கள் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் பரதநாட்டியம் ஆடினர் கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவானை காவலில் உள்ள வங்கி ஏடிஎம் எந்திரத்தில் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய செய்திகள் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட பயங்கரவாதிகளுக்கு ஜெய்ஸ் முகமது அமைப்பு பாகிஸ்தான் மண்ணிலேயே பயிற்சி அளித்துள்ளது சதி திட்டமும் தீட்டியுள்ளது என்பதை உறுதி செய்யும் ஆதாரங்களை மத்திய அரசு பாகிஸ்தானிடம் ஒப்படைத்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் கடந்த அறுபது மணி நேரமாக தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் இதுவரை இரண்டு தீவிரவாதிகள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதட்டம் நிலவுவதால் விமானப்படை கடற்படை தளபதிகளுக்கு இசட் பாதுகாப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ரஃபேல் விமானம் இருந்திருந்தால் விளைவுகள் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் விமானி அபிநந்தனுக்கு பஞ்சாப் மாநிலத்தின் பகவான் மகாவீர் அஹிம்சா புரஸ்கார் விருது வழங்கப்பட உள்ளது அயல்நாட்டு செய்திகள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எஃப் பதினாறு ரக போர் விமானங்களை அண்டை நாடான பாகிஸ்தான் இந்திய ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி அமெரிக்காவிடம் இந்திய அரசு ஆதாரங்களை அளித்துள்ளது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள கினியா நாட்டில் சீன நிறுவனம் அணை கட்டுவதால் ஆயிரத்தி ஐநூறு சிம்மன்சிகள் வரை இறக்கக்கூடும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் சூடான் நாட்டில் அதிபர் உமர் பஷீர் ராஜினாமா செய்ய கோரி மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது அங்கு ஆம் நகரில் நடந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீசி விரட்டி இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை பாகிஸ்தான் விடுதலை செய்திருப்பதை ஐநா சபை பொதுச் ஆண்டனியோ குட்ரஸ் வரவேற்றுள்ளார் அத்துடன் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒசாமா பின் லைடன் மகனை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதை அடுத்து சவுதி அரேபியா அவரது குடியுரிமையை ரத்து செய்துள்ளது துருக்கி சிரியா ஈரான் ஈராக் நாடுகளில் குருது தொழிலாளர்கள் கட்சி என்ற பெயரில் இயங்கி வரும் குருது போராளிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பு என கூறி அமெரிக்கா தடை செய்துள்ளது வணிகச் செய்திகள் மாது சம்பளத்தில் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்திற்கு மட்டுமே நிறுவனங்கள் பி எப் பிடித்து வந்தன அவர்களுக்கு செக் வைக்கும் விதமாக சிறப்பு அலவன்ஸ் பங்களிப்பையும் சேர்த்து பி எப் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் வேதாந்தா குழுமத்துக்கு தினசரி ஐந்து கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிபியில் திருத்தப்பட்ட ஏழு சதவீதம் மதிப்பீடே வளர்ச்சிதான் என பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் சுபாஷ் சந்திர காக் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய அணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெற்ற முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகளில் கபடி பிரிவில் தூத்துக்குடி அணி சாம்பியன் பட்டம் வென்றது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது ஒருநாள் போட்டியை வென்று மேற்கிந்திய தீவுகள் அணி ஒரு நாள் தொடரை சமன் செய்தது ஐந்து போட்டிகளில் ஒரு போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது துபாய் சாம்பியன்ஷிப் டென்னிஸ் தொடரின் இறுதி சுற்றில் வென்றதன் மூலம் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் நூறாவது சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்துள்ளார் திரைச் செய்திகள் பிதாமகன் பாலா டைரக்ட் செய்திருந்தார் பதினாறு வருடங்களுக்கு பின்னர் இந்த படம் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்படுகிறது விக்ரம் நடித்த வேடத்தில் சல்மான் கானை நடிக்க வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது தடையற தாக்க படத்தை தொடர்ந்து இயக்குநர் மகிழ் திருமேனி நடிகர் அருண் விஜயை நாயகனாக வைத்து இயக்கியுள்ள படம் தடம் மார்ச் ஒன்றாம் தேதி வெளியான இப்படம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது புகழ்பெற்ற நடிகை கி சுரேஷ் அடுத்த கட்டமாக பாலிவுட்டிலும் நடிக்கச் செல்கிறார் பதாயகோ படத்தின் இயக்குனர் அமித் சர்மா இயக்கத்தில் போனி கபூர் தயாரிக்கும் படத்தில் நடிக்க கீர்த்தி சுரேஷ் ஒப்பந்தமாகியுள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்